அவர்களிடம் கடமையான தொழுகைகளை நபிசல்லும் அலைகல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுவார்கள் என்று என் தந்தை கேட்டார் நீங்கள் முதல் தொழுகை என்று கூறக்கூடிய நண்பகல் தொழுகையை நடுவானிலிருந்து சூரியன் சாயும் போது நபி சலு அலி வசல்லார்கள் எங்களில் ஒருவர் அசர் தொழுது விட்டு மதினாவின் திரும்பும் போது சூரியன் உயிருடன் ஒளி குன்றாமல் இருந்து கொண்டிருக்கும் என்றார்கள் மகிரி பற்றி அபு பஸ்ரா கூறியதை நான் மறந்துவிட்டேன் கடைசி தொழுகு என்று நீங்கள் குறிப்பிடக்கூடிய இஷாவை பிற்படுத்துவதை விரும்புபவர்களாக நபி சலாஹு அலிஹிவசம் அவர்கள் இருந்தனர் நபி சலாஹு அவர்கள் வெறுப்பவர்களாக இருந்தனர் வரை ஓதி நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் வைகரை தொழுகையை தொழுது முடிக்கும் ஒருவர் தம் அருகில் அமர்ந்திருப்பவரை அறிந்து கொள்ள முடியும் அபு பசரா அவர்கள் கூறினார்கள்